திருஞான சம்பந்த பெருமான் தென்னீர் புனல் பொன்னி வடகரையில் உள்ள திரு ஆனைக்காவுக்கு எழுந்தருளி ஆனைக்கா அண்ணல் அடிபரவி இருந்த காலத்து அருளிய திருப்பதிகம் கூட சதுக்கம் என்பது ஆத்திருப்பதிகத்தில் நான்கு திருத்தலங்களைப் போற்றி பரவுகிறார் சம்பையாளி பிரம்ம வெட்ணுக்கள் காண முடியாத மயேந்திர மலையில் எழுந்தருளி இருப்பவரும் காட்சிமிக்க திருக்கையில எழுந்தருளி இருப்பவரும் தலைமை அமைந்த திருவாரூர் முதல்வருமாகிய சிவபெருமானது தலம் வெண்ணாவல் மரத்தின் கீழ் தங்க விரும்பிய திருவானைக்காவே ஆகும் மேற்கண்ட கருத்தமைந்த முதற் பாடல் பதிகப்பாடல் அனைத்திலும் மால் அயன்காணா மயேந்திரம் போற்றப்பெறுதல் காணலாம் இத்திருப்பதிகத்தின் ஏழாம் பாடலில் கண்ணப்பற்கு அருள் செய்த கையிலை எனும் குறிப்பு உள்ளது ஞானசம்பந்தன் தமிழைப் பாடுவீர்களாக பாடின் பெரலரும் பயன் பெறுவீர்கள் என்பது குறிப்பு எச்சம் திருவையாறு தெந்திருக்க இலை வடக இலையை நினைந்து போற்றும் குறிப்புள்ள மூன்றாம் திருமுறை பாடல் கண்ணனும் எனும் தொடக்கத்தினதாம் பண் பழம்பஞ்சுரம் கண்ணனும் நான்முகன் காண்பறிய கண்ணனும் நான் முகன் காண்பறிய வெண்ணாவல் வீரும்பு மயேன் திரும் வெண்ணாவல் வீரும் மயன் திரும் கண்ண கயிலை கண்ணப்ப அருள் செய்த க கயிலை எங்கள்